வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருநூற்றி பனிரெண்டாவது செய்தி சேவை செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணகி மயில்சாமி தமிழக செய்திகள் உயர் கல்வி படிக்க பிளஸ் மதி பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் திமுகவின் நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான அண்ணாவின் நூற்று பத்தாவது பிறந்த நாள் சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது அதனை முன்னிட்டு மு க ஸ்டாலின் வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவி மரியாதை செலுத்தினார் திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள ஐம்பது கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழக கோவில்களின் இணையதளங்கள் மற்றும் ஈ சேவை உள்ளிட்ட அனைத்து ஆன்லைன் சேவைகளையும் தேசிய தகவல் மையத்தோடு இணைத்து அறநிலையத்துறை வழங்க இருப்பதாக தெரியவந்துள்ளது கும்பகர்ணனை போல தூங்காமல் நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் உத்தரவுகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது திராவிட மாநிலங்கள் மொழிக்காக மட்டும் ஒன்று கூடாமல் இயற்கை மற்றும் உற்பத்தி வளங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஒன்று கூட வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் இரண்டாம் கட்டமாக நூற்று கூட்டுறவு சங்கங்களுக்கு அக்டோபர் பதினொன்றாம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் புதிய தூய்மை திட்டம் ஒன்றை செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது தூய்மையே உண்மையான சேவை என பெயரிடப்பட்ட இந்த திட்டத்தை பிரதமர் மோடி சனிக்கிழமை தொடங்கி வைத்தார் கேரளாவில் மழை வெள்ள மீட்பு தனது முதுகை படிக்கட்டாக மாற்றி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிய மீனவருக்கு தற்போது வீடு பரிசாக வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் ஏழு பேரையும் விடுதலை செய்வது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அறிக்கை அனுப்பியதாக வெளியான தகவலை ஆளுநர் மாளிகை தவட்டமாக மறுத்துள்ளது மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது அருணாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் இறந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது இருவர் மாயமாகியுள்ளனர் பொறியாளர்கள் தினமான தனிக்கிழமை இந்திய முன்னணி பொறியாளர் எம் விஸ்வேஸ்வரையாவின் படத்தை டூடுள் வைத்து கௌரவித்துள்ளது கோகுல் நிறுவனம் அயல்நாட்டு செய்திகள் உளவாலி மீதான விஷவாயு தாக்குதல் விவகாரத்தில் ரஷ்யாவை சேர்ந்த இரண்டு பேருக்கு தொடர்புள்ளது என்று பிரிட்டன் குற்றம் சாட்டியுள்ளது இந்தியாவில் அதிகரித்து வரும் இந்து தேசியவாதம் அந்நாட்டின் மதச்சார்பின்மைக்கு ஊறு விளைவித்து வருகிறது என்று அமெரிக்க ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டில் மங்குட் என்ற புயல் கடுமையாக தாக்கியது இது இந்த ஆண்டின் மிக சக்தி புயல் என கருதப்படுகிறது அமெரிக்காவை அச்சுறுத்திய புளோரன்ஸ் புயல் கரையை கடந்தது ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைக்கு ஒத்துழைக்காத நாடுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது வணிகச் செய்திகள் ிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயை பாதியாக குறைக்க இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன வெளிநாட்டிலிருந்து கார் பைக் இறக்குமதி செய்யும் விதிமுறைகளில் மத்திய அரசு மாற்றம் கொண்டு வந்துள்ளது திருப்பூரில் டாலர் மதிப்பு உயர்வால் வெளிநாட்டு மிஷின்கள் விலை பத்து அதிகரித்து இறக்குமதியாளர்களை கவலை செய்துள்ளது இனி வருவது விளையாட்டு செய்திகள் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற ஸ்வெப்னா பர்மானுக்கு வடிவமைக்கப்பட்ட ஷூவை வழங்க இந்திய விளையாட்டு ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது போலந்தின் கிளிவைஸ் நகரில் நடைபெறும் சர்வதேச சைலேஷியன் குத்துச்சண்டை போட்டியில் மகளிர் நான்கு கிலோ பிரிவில் இந்திய வீராங்கனை மனிஷா இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி நான்கு கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளில் தரவரிசை பட்டியல் எண்ணிக்கையை முப்பத்தி இரண்டாக தொடர கிராண்ட்ஸ்லாம் வாரியம் முடிவு செய்துள்ளது ியாவில் உள்ள உலக ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பத்து வீராங்கனைகள் உள்பட முப்பது பேர் கொண்ட அணி பங்கேற்கிறது சேதிகள் ஆரவின் அடுத்த படம் பற்றிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது படத்திற்கு ராஜபீமா என பெயரிடப்பட்டுள்ளது யானையை மையமாக வைத்து உருவாகும் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் நரேஷ் சம்பத் இயக்க சுரபி பிலிம்ஸ் மோகன் தயாரிக்கிறார் சமீபத்தில் வெளிவந்த விக்ரம் பிரபு நடித்த அறுபது வயது மாநிறம் படம் அவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது தற்போது துப்பாக்கி முனை அசுர குரு படங்களிலும் இவர் நடித்து வருகிறார் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் சர்க்கார் படத்தில் பழக்கருப்பையாவின் மகளாக நடித்து வருகிறார் வரலட்சுமி சரத்குமார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் உருமுத்து சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை தினம் ஒரு துளி சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் இதுபோல் பல தரமான ஒலிக்கோப்புகளை தினம்தோறும் கேட்டு சுவைக்க டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் நன்றி வணக்கம்